तापत्रय विनाशाय श्रीकृष्णाय சச்சிதானோத்தியேத்தாபய வய நும்தனுஸுவவித்தனமீஷமீஸ்வரம் வேதோபீத்திரு மனோர்த்தி வாத்தையா சர்வேஷு தனுபத்சு சமஸ்திராணிகளிடத்திலையும் ஷஸ்வத்து சஸ்வத்துன்னு இடைவிடாமல் எப்பொழுதும் ஆத்மானம் ஆத்மாவாக இருக்கிறார் அந்தர்யாமியாக இருக்கிறார் யாஹம் எப்படி ஆகாஷமோ அப்படி அவஸ்திதம் அப்படி இருக்கக்கூடியவர் பற்றற்ற பிற்கிறவர்னு அர்த்தம் ஆகாஷம் எப்படி எல்லாத்துலேயும் ஒட்டாமல் அசங்கமாக பற்றுலாமல் இருக்கோ அப்படி எதா கம் அவஸ்திதம் ததான் அர்த்தம் அபீஷ்டம் சமஸ்த புருஷார்த்தங்களையும் கொடுக்கக்கூடியவர் எல்லாருக்கும் பிரியமானவர் சமஸ்த புருஷார்த்த ஸ்வரூபமான சமஸ்தனங்களுக்கும் பிரியமாக இருக்கக்கூடியவர் ஈஸ்வரம் எல்லாவற்றையும் ஆளக்கூடியவர் வேதோபகீதஞ்ச வேதங்களால் உபதேசிக்கப்பட்ட அந்த பகவான அபுதாகா அபுதாகன்னா புதாகன்னா புத்திசாலி அபுதாகன்னா புத்தி இல்லை அஜர்கள் அறிவில்லாத அந்த ஜனங்கள் அந்த கர்மகாண்டிகள் ந ஷ்ருண்வத்தே மகிமையை காது கொடுத்து கூட கேட்கறது கிடையாது ஆனால் என்ன பண்ணுகிறார்கள் அவர்கள்னா மனோரதாம் அவங்க மனசில் என்ன இருக்குதுன்னா ஸ்திரீகளோடு சேர்ந்து இருக்கிறது மாம்சத்தை சாப்பிட்றது குடிக்கிறது இதோட இந்த மாதிரி பேச்சுக்கள் இந்த மாதிரி வார்த்தையா பிரபதந்தி பேசிக்கிண்டு காலத்தை தள்ளி கொண்டிருக்கிறார்கள் காலத்தை வீணாக்குகிறார்கள்னு அர்த்தம் ஜனங்களெல்லாம் பெரும்பாலும் ஈஸ்வர ஆராதனை இல்லாமல் மனம் போன போக்கில் வாழ்ந்து வாழ்க்கையை வீணாக்குகிறார்கள் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய விஷயம் னுஹத்வஸாத்மீரம் வேதோபீதம் நிணுவத்தை மனோரம் வாத்தையோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் ஹரிஓம்ரி